அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றில் மடிமடிந்து மாண்ட உயற்றில் குடிமடிந்து குற்றம் பெருகும் இதுதான் மாற்றி அமைத்து படிக்க வேண்டியது மடியில மடிஞ்சு போய் அதாவது சோம்பலில் ஒடுங்கி போய் அதாவது சோம்பலாகவே ஆயிட்டு சோம்பலிலேயே விழுந்து பெருமை தரக்கூடிய முயற்சி இல்லாதவருடைய மாண்டங்கிறது மாண்புடைய முயற்சி இல்லாதவருடைய குடும்ப பெயரும் கெடும் அவரும் பல குற்றங்களை செய்வார் குற்றங்கள் விடும் என்பது கருத்து தம்முடைய சோம்பேறித்தனத்தால் தமது குடும்பப் பெயரையும் அழிப்பர் மேலும் தாமும் பல குற்றமான காரியங்களை செய்து மக்களால் இகழப்படுவார் மடிமடிந்து என்பது மடியால் மடிந்து என்றும் பொருள்படும் முயற்றல் அப்படின்னா முயலுதல்னு அர்த்தம் மடிமடிந்து என்பது மடியால் மடிந்து என்ற பொருளை தரும் இந்த நான்கு குரட்பாக்கள் ஒன்று முதல் இந்த நான்கு குரட்பாக்கள் வரை சோம்பேரித்தனத்தினுடைய தீமை கெடுதலானது நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது கீதையில் பகவான் பதினாலாவது அத்தியாயத்தில் பதினேழாவது ஸ்லோகத்தில் சொல்ற சத்வாத் சஞ்சாயத்தை ஜானம் ரஜசோலோப ஏவச்ச பிரமாத மோகௌதமசா பவத்தோ ஜானம் ஏவச்ச தமோ குணத்திலிருந்து அறியாமையும் கவனமின்மையும் உண்டாகின்றன ஆகவே தமோ குணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பது கருத்து முயற்சியினால் இன்னதில் சொல்லப்பட்டிருக்கிறது உரன் உடையான் உள்ளம் மடிந்திருத்தல் இன்னா அறிவுடையவன் மனம் சோம்பி இருத்தல் தகாது அது துன்பத்தை தரும் இனி பதவுரை பார்க்கலாம் மடி சோம்பலில் மடிந்து சிக்கி மாண்ட சிறப்பு மிக்க உயற்றில் அவர்க்கு முயற்சி இல்லாத தலைவனுடைய குடி மக்கள் நிம்மதியான வாழ்க்கையினை மடிந்து இழந்து குற்றம் குற்றங்களின் பெருகும் பெருக்கத்தால் துன்புறுவர் சோம்பலில் சிக்கி சிறப்புமிக்க முயற்சி இல்லாத தலைவனுடைய மக்கள் நிம்மதியான வாழ்க்கையினை இழந்து குற்றங்களின் பெருக்கத்தால் துன்பம் அடைவார்கள் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றிலவர்க்கு